நற்றினையின் எழுபத்தி ஒன்பதாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பொதுவாக ஒரு நாட்டோட அஞ்சல் தலைன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு சம்பந்தமான தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் கட்டிடக்கலைகள் தலைவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இப்படி பல்வேறு தலைப்புகள் மேலே தான் நினைவு அஞ்சல் தலைகளை அந்தந்த அஞ்சல் துறைகள் வெளியிடும் ஆனால் சமயங்களில் இதுக்கு விதிவிலக்காக சில நினைவு அஞ்சல் திளைகள் வெளியிடப்படுறது உண்டு எந்த மாதிரி விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிற நாட்டு நிகழ்ச்சிகள் சம்மந்தமான அஞ்சல் தலைகளை வெளியிடற வழக்கமும் இருக்குது இது இந்தியா மட்டும் இல்லை பல்வேறு உலக நாடுகளில் கடைபிடிக்கிற வழக்கம் உதாரணத்துக்கு நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி சம்மந்தமான அஞ்சல் திளைகளை பல்வேறு உலக நாடுகள் வெளியிட்டிருக்காங்க அதேபோல் நம்ம தாஜ்மஹால் தீபாவளி அப்புறம் பொங்கல் பண்டிகைகள் அப்புறம் யோகா இதை பற்றின அஞ்சல் தலைகளும் பிற வெளிநாடுகள் வெளியிட்ருக்காங்க இது நம்ம இந்தியா சம்மந்தமான நிகழ்வுகளை பிற நாட்டு அஞ்சல் தலைகளில் வெளியிடுறதுன்னு சொல்லுவோம் அதே போல் வேறு உலக நாட்டு நிகழ்வுகளை நம்ம இந்திய அஞ்சல் தலைகளில் இடம்பெற்றதும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நினைவு அஞ்சல் தலையை பற்றின தகவலைத்தான் நாம் இன்றைக்கி நம்ம அறிமுகம் அஞ்சல் தலையில் பேசி தெரிஞ்சிக்க போகிறோம் இதை இந்திய அஞ்சல் தலையில் பிற நாட்டு நினைவுகள் அதாவது கமமரேஷன் ஆஃப் ஃபாரின் தீம்ஸ் இன் இண்டியன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் அந்த தகவல் என்ன எந்த அஞ்சல் தலை அப்படிங்கிறத பேசலாமா வருஷம் ஆயிரத்தி ஜனவரி முப்பது இந்திய அஞ்சல் துறை உலக வல்லரசான அமெரிக்க நாட்டில் பிறந்த அஞ்சல் தலை சேகரிப்பாளரை அதாவது ஃபிலாட்டலிஸ்டுங்கிற ஒரு ஸ்டாம்ப் கலெக்டருக்கு மூணு மதிப்புள்ள நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க யார் அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கலெக்டர்னா அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி வருடம் பிறந்த அமெரிக்காவோட முப்பத்தி ஜனாதிபதி ஃப்ரங்க்லின் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவோடய ஜனநாயகத்தில் நான்கு முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி வரைக்கும் பன்னெண்டு வருஷம் அந்த உயரிய பதவியை வகிச்சவர் தான் ரூஸ்வல்ட் அவர் ஜனாதிபதியாக இருந்தப்போ தான் அமெரிக்காவில் பெரும் பொருளாதார நெருக்கடியும் உண்டாச்சு அதோடு மட்டும் இரண்டாம் உலக போர் நடந்த சமயமும் அப்போ ஸோ இருவேறு நெருக்கடிகளுக்கு இடையே அமெரிக்காவை வழிநடத்தி வெற்றி பெறச் செய்தவர் தான் ரூஸ்வல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் முதல் போலியோவால் பாதிக்கப்பட்ட ரூஸ்வல்ட் அவர்கள் தன்னோட எட்டாவது வயசில் இருந்து அஞ்சல் தலை சேகரிப்பை ஒரு பொழுதுபோக்காக பின்பற்றிட்டு வந்தார் அந்த இளம் வயசில் அவர் சந்தித்த எல்லார்கிட்டையும் அஞ்சல் தலைகளை கேட்டும் தனக்கு கடிதங்கள் அனுப்ப சொல்லியும் கேட்பாராம் அப்படி கிடைச்ச கடிதம் மற்றும் அஞ்சல் தலைகளை சேகரிக்க தொடங்கினார் இது நாளாக நாளாக பல்வேறு உலக நாடுகளோட அஞ்சல் தலைகளை அவரோட ஆல்பம் புத்தகத்தில் சேகரிக்க தொடங்கினார் அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணார் எங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னோட ஸ்டாம்ப் ஆல்பம் புக் எல்லாத்தையும் கூடவே எடுத்துகிட்டு போனார் ஒரு வல்லரசு நாட்டோட ஜனாதிபதியாக ஆன பிறகும் இந்த பொழுதுபோக்கை ரூஸ்வல்ட் அவர்கள் விடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அமெரிக்கன் ஃபிலாட்டலிக் சொசைட்டியோட வாழ்நாள் உறுப்பினராக சேர்ந்தார் அவர் ஜனாதிபதியாக இருந்தப்போ அமெரிக்க நாடு வெளியிட்ட அஞ்சல் தலைகளோட டிசைனு லே அவுட்டு இமேஜ் இப்படி பலவற்றிலையும் ஆர்வமா தன்னோட யோசனைகளை அமெரிக்க அஞ்சல் துறைக்கு கொடுத்துட்டு வந்தார் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஒரு தடவை தன்னோடய அஞ்சல் தலை சேகரிப்பை பற்றி சொல்லும்போது அஞ்சல் தலை சேகரிப்பு எனக்கு அலுப்பு தட்டுறத என்னோட உலக பார்வையை விரிவடைய செய்யுதுன்னு சொன்னார் என்னோட அறிவை வளர்க்குது அதோட நம்மளை சிறந்த நாட்டு குடிமகனாக மாற்றுது அப்படின் சொன்னார் மேலும் நம்மளோட வாழ்க்கையை வளப்படுத்துதுன்னு சொன்னார் அப்படிப்பட்ட உயரிய ஒரு அஞ்சல் தலை சேகரிப்பாளரான அமெரிக்க ஜனாதிபதியை இந்திய அஞ்சல் துறை அவரோட பிறந்த தினமான ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு நினைவு அஞ்சல் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வெளியிட்டு ஃபாரின் தீம் இன் இண்டியன் ஸ்டாம்ப் அப்படிங்கிற முறையில் சிறப்பிச்சாங்க அடுத்த வாரம் மேலும் மற்றொரு அஞ்சல் தகவலோடு நமது அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தை நன்றி வணக்கம்